வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் கோபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிரி அப்படின்னு இருக்கோம் எந்த அளவுக்கு எதிரி அப்படின்னா நெருப்பு தான் எரியக்கூடிய இடத்துல மட்டும் அழிவை ஏற்படுத்தாது அது தன்னை சுற்றிலும் பரவிக்கொண்டே செல்லும் அதே போல தான் கோபமும் அப்படின்னு சொல்லப்படுது மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டது அந்த சண்டை கோபத்தின் விளைவுதான் என்றாலும் கூட துரியோதனனின் கோபம் எந்த அளவுக்கு நீண்டது என்றால் தன்னுடைய தம்பிகள் தொண்ணூத்தி ஒன்பது பேர் கருணன் உள்ளிட்ட மிகப்பெரிய சேனையே அழிவுக்கு உள்ளாகும் அளவிற்கு ஏன் நிறைய பீஷ்மர் உள்ளிட்ட துரோணாச்சாரியார் உள்ளிட்ட மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் அழியக்கூடிய அளவிற்கு அந்த கோபத்தின் மீழ்ச்சி இருந்தது அப்படியானால் கோபம் அவ்வளவு அழிவை ஏற்படுத்துமா அப்படின்னா எப்பொழுதுமே கோபம் அதை கொண்டவருக்கு மட்டுமல்ல அவரோடு இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ஒரு அழிவு பாதையைத்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மிக சமீபத்துல ஒரு உதாரணம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு கட்சியின் பொறுப்பிலே உள்ளவர் இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சி தலைவர் உயர்ந்த ஒரு தலைவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்களில் அவர் பிரச்சாரம் செய்ய வருகிறார் அவர் ஏற்கனவே நல்ல கோபக்காரர் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய கோபத்தை வெளிப்படுத்திய விதம் வெளிப்படுத்திய இடம் காரணமாக அவர் எல்லோராலும் கேளியும் கிண்டலும் செய்யப்பட்டார் அது மட்டுமல்ல அந்த கோபத்தின் வெளிப்பாடாக எந்த அளவிற்கு உயரத்தில் இருந்தாரோ அந்த உயரத்தில் சிறிது சிறிதாக இறங்கி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடியக்கூடிய அளவிற்கு மிக கீழே சென்றுவிட்டார் எனவே இந்த கோபம் அப்படிங்கிறத முயற்சிக்க வேண்டும் கோபம் இருப்பதன் காரணமாக நம் சார்ந்த நண்பர்கள் இடம் என எல்லா இடங்களிலும் அந்த கோபத்தின் மீழ்ச்சி நீண்டு கொண்டே இருக்கும் ஆகையால் ஒரு பொழுதும் கோபத்தை நம்முடைய குணமாக கொண்டிருக்க கூடாது கோபத்தை எப்படியாவது கட்டுப்படுத்தி கோபம் இன்றி வாழ பழகி கொள்ள வேண்டும் இதை சொல்லக்கூடிய வள்ளுவர் சொல்லும் பொழுது நெருப்பு எவ்வாறு தான் இடத்தில் சுற்றிலும் பரவி அழிக்கிறதோ அதை போல சினமும் அது கொண்டவரிடத்தில் மட்டுமல்லாமல் அந்த இனத்தையே அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார் எவ்வளவு கொடியது பாருங்களேன் நம்முடைய இனத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை கோபத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படியானால் அத்தகைய கொடிய அந்த கோபத்தினை நாம் கொண்டிருப்பது சரியா அப்படிங்கிற கேள்வி எழுதில்லைங்களா நிச்சயமாக அந்த கோபத்தினை கட்டுப்படுத்தி சினமின்றி வாழ பழகிக் கொண்டால் இந்த பூ உலகில் நீடோடி வாழ முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் எதுவும் இல்லை திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி வெகுளாமை குரல் எண் முன்னூத்தி ஐந்து சினமென்னும் சேர்ந்தாறை கொல்லி இனமென்னும் ஏம புனைய சுடும் மீண்டும் குரல் சினமென்னும் சேர்ந்தாறை கொல்லி இனமென்னும் ஏம புனைய சுடும்